அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கடை கொட்கச் செய்த கது ஆண்மை விழுமம் தரும் தான் செய்யக்கூடிய காரியம் அதனுடைய பலன் கடைசியில முடிவில் புலப்படுமாறு செய்யறது தான் ஒருவனுக்கு சாமர்த்தியம் ஆண்மையாகும் இடையில அதனுடைய பலன் தெரிஞ்சிடுமானால் ஏதோ வேலை பண்ணிட்டுருக்காங்கிற தெரிந்து விடுமே ஆனால் அது நீக்க முடியாத துன்பத்தை கொடுத்து விடும் இதெல்லாம் அரசாங்கத்தில் சில விஷயங்கள்லாம் செய்யணும் அது வந்து இவர்கள் பலன் கிடைக்கிற போது தான் தெரியணும் இத்தனாளாக இதற்காக இவர்கள்லாம் வேலை செய்திருக்கிறார்கள் இது யாருக்கும் தெரியவே இல்லையே அப்படின்னு தெரிய வேண்டும் அந்த விஷயத்தை தான் அதுக்கு சாமர்த்தியம் நிறைய வேணும் யாருக்கும் தெரியாமல் ந சிறந்த நல்ல பயனை கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யணும் ஏன்னா நல்லது நடக்க நிறைய பேர் விரும்ப மாட்டார்கள் நல்ல காரியத்தை கெடுத்து விடுவார்கள் ஆகவே நல்ல காரியத்தை திட்பத்தோடு செய்யணும் தூய்மையான வினையை திட்பத்தோடு செய்ய வேண்டும் ஆ தூய் நல்ல செயல்களை செய்வதற்கு சமூகத்தில் சில பேர் எப்பொழுதும் எதிர்ப்பை தெரிவித்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் தெரியாமல் நாம் உறுதியான வனத்தோடு நல்ல காரியங்களை செய்துவிட வேண்டும் விளைவை பார்த்த பிறகுதான் இதற்கு இவ்வளவு முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று பிறகு தெரிய வேண்டும் என்பது கருத்து கடை கொட்கச் செய்தக்கது ஆண்மை இடைக்கொட்கின் எற்றா விழுமந்தரும் நடுவிலேயே நம்ம இந்த வேலை பண்ணிட்டு இருக்கோம்னா எல்லாரும் இடைஞ்சல் பண்ணி இந்த காரியத்தை செய்ய விடாமல் பண்ணி விடுவார்கள் அப்படிங்கிற முந்தைய குரட்பாவில் செய்யும் செயலில் தவறு நேர்ந்தால் அதனால் துன்பம் நேர்ந்தால் மனம் தளரக்கூடாது என்று கூறினார் இக்குரட்பாவில் தவறு நிகழாத வண்ணம் எப்படி காத்து கொள்வது என்பதை உபதேசிக்கிறார் மொழி செயல் குணங்களால் பிறர் எவரும் அறியாத வண்ணம் அடக்கமாக வைத்து செயலாற்றுதலே ஆண்மையாகும் தான் எடுத்த வினையை இடையே பழுதுபடாதபடி பாதுகாத்து முடிப்பவனே ஆண்மையுடையவன் என்பது கருத்து கடை கொட்க முடிவில் வெளிப்பட கொட்குதல் அப்படின்னா வெளிப்படுதல் என்று பொருள் இது பழந்தமிழ் இலக்கியங்களில் காணப்படுற ஒரு அரிய பயன்பாடு பிரயோகமாகும் அதாவது செய்யப்படும் வினையை இடையே பிறர் அறிந்து விடாதபடி மறைத்து வைத்து முடிவின் கண் புலப்படுமாறு செய்வதே ஆண்மையாகும் அரசாங்க காரியங்களில் ஈடுபடும் அமைச்சர் தன்னுடைய திட்டங்களை பிறர் அறியாத வண்ணம் பாதுகாக்க வேண்டும் அவ்வாறு செய்யாவிடில் எதிரிகள் அதனை அறிந்து பலவிதங்களிலும் இடர்களை ஏற்படுத்தி அதனால் அந்த செயல் நிறைவேறாமல் போய்விடும் எனவே எற்றா விழுமம் தரும் என்றார் இடைநீங்காத துன்பத்தை தரும் என்பது அதற்கு பொருள் எஸ்ய கிருத்தியம் ந ஜானந்தி மந்திரம் வா மந்திரித்தம் பரே கிருத்தமேவாஸ்ய ஜானந்தி சவை பண்டித உச்சதே என்று விதுர நீத்தியிலே பண்டிதனுக்கு லட்சணம் சொல்லப்படுகிறது எவருடைய செயல் திட்டங்களையும் ஆலோசனைகளையும் பிறர் அதாவது போட்டியாளர்கள் எதிரிகள் அறிய மாட்டார்களோ செயல் முடிந்த பிறகே அறிவார்களோ அவரே பண்டிதர் அறிவாளி எனப்படுவார் இனி பதவுரை பார்க்கலாம் படை கொட்க செயலும் பயன்பாடும் இடையில் வெளிப்படாத வகையில் முடிவில் வெளிப்படுமாறு செய்தக்கது செயல் ஆற்றுவதே ஆண்மை ஆண்மையாகும் இடைக்கொட்கின் செயலாற்றிக் கொண்டிருப்பதற்கு இடையில் அந்த செயலானது வெளிப்படுமே ஆனால் அது எற்றா நீங்காத விழுமம் துன்பத்தை தரும் கொடுக்கும் செயலும் அந்த செயலால் தோன்றும் பயனும் என்ன என்பது இடையில் வெளிப்படாத வகையில் முடிவில் வெளிப்படுமாறு செயலாற்றுவதே ஆண்மையாகும் செயலாற்றி இடையில் அது வெளிப்படுமானால் அது நீங்காத துன்பத்தை கொடுக்கும் இதுவே பொழிப்புரை கடை கொட்கது ஆண்மை தரும் அனைவருக்கும் மனமார்ந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு